ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரங்கர தலைப்பில் யஜோபவீதத்தினுடைய முக்கியத்துவம் விரிவாக பார்த்துன்னு வரோம் தகப்பனார் நமக்கு பிரம்மோபதேசம் சமயத்தில் இந்த யஜ்னோபவீதம்னு சொல்லக்கூடியதான பூனலை மந்திரம் சொல்லி நமக்கு போட்டுவிடுறார் அதிலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து நாம் அந்த யக்னோபவீதம்னு சொல்லக்கூடியதான பூனலை போட்டுக்கணும் ஒரு நிமிஷம் கூட அந்த பூனலை தேகத்திலிருந்து எடுக்கப்படாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது எப்பொழுதும் நம்முடைய தேகத்தில் பூனல் இருக்கணும் அந்த பூனல் இடது தோளிலிருந்து ஆரம்பித்து வலது கைக்கு கீழாக வந்தால் உபவீதம்னு பேர் வலது தோல்லிருந்து எடதுகைக்கு கைக்கு கீழாக போனால் அதுக்கு பிராச்சீனாவீதம்னு பேர் கழுத்தில் அப்படி மாலையாக போட்டுண்டால் நிவீதம்னு பேர் இப்படி மூன்று விதமாக சொல்லப்பட்டிருக்கு உபவீதம்னு வலது கைக்கு கீழே இடது தோல்லேருந்து ஆரம்பித்து வலதுக்கு வலது கைக்கு கீழ் வரைக்கும் அப்படி வலது பக்கமாக போட்டுண்டால் அதுக்கு உபவீதம்னு பேர் நாம் இந்த ஜென்மாவிலேயோ அல்லது இதற்கு முந்தின ஜென்மாவிலேயோ நாம் சேர்த்த புண்ணியங்களுக்கு பிராரப்தம்னு பேர் அந்த பிராரப்தம் நமக்கு எப்பொழுதும் கூடவே இருக்குது அதுதான் நமக்கு நாம் செய்யக்கூடிய கர்மாக்களில் துணை இருக்குது நமக்கு நல்ல எண்ணங்களையும் நாம் செய்யக்கூடிய கர்மாக்களில் பலனை கொடுக்கறதுலேயும் கூட இருக்கிறது அந்த பிராரப்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு புண்ணியம் அந்த புண்ணியம்தான் நமக்கு நல்ல எண்ணங்களை நமக்கு கொடுக்கறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது அப்படி பூனலை உபவீதையாக போட்டிருந்தால் நாம் தேவதைகளுக்கு செய்யக்கூடியதான கர்மாவுக்கு அதிகாரியாக ஆறும் நாம் செய்யக்கூடிய தேவதைகளை உத்தேசித்து எதை செய்தாலும் அது தேவதைகளுக்கு சரியான முறையில் போய் சேர்றது அந்த பூனலை பிராச்சீனாவீதமாக போட்டுண்டு செய்கிற பொழுது அந்த கர்மா பித்திருக்களை போய் சரியானபடி சேர்றது பூனலை மாலையாக போட்டுண்டு பண்ணுற பொழுது மனுஷிய கர்மாக்கள்னு சிலது அவைகள்லாம் சரியான முறையில் செய்ததாக ஆறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இப்போ கை கால அலம்பிக்க போகிறோம் பாத்ரூம் போகிறோம்னா பூனலை மாலையாக போட்டுண்டு வலது காதலை சுத்திண்டு போகணும் பாத்ரூம் திவா சந்தியாசு கர்ணஸ்தா பிரம்மசூத்திர உதங்முகா குறியான் மூத்தபுரீஷே தூராத்திரவு சேத் அப்படி பாத்ரூம் போகிற பொழுது பூனலை மாலையாக போட்டுண்டு வலது காதலை சுத்திக்கணும் நாம் பாத்ரூம் போற பொழுது ஸ்நானம் பண்ணுற பொழுது இவை இந்த காரியங்களுக்கெல்லாம் மனுஷ கர்மானு பேர் அந்த மனுஷ கர்மாக்களில் பூனலை மாலையாக போட்டுக்கணும் பாக்கி தேவக்காரியங்களில் பூனலை வளமாக போட்டுக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ அதுக்கு உதாரணம் பார்த்தோமானால் இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் போய் பார்த்தா தெரியும் நிறையா அங்கே ஒரு பெரிய ஷெல்ஃப் மாதிரி இருக்கும் அதில் நிறையா ஓட்டைகள் இருக்கும் அதில் ஒயர்கள் சரியானபடி சொருகிருந்தால்தான் அந்தந்த வீட்டுக்கு சரியானபடி ஃபோன் கால் வரும் அந்த ஒயரை சரியானபடி சொருகல்லைன்னா நமக்கு ஃபோன் கால் வராது அங்கே சரியானபடி ஒயரை சொருகிருந்தால்தான் நம்ம ஆற்றில் சரியானபடி ஃபோன் வேலை செய்யும் அப்படிங்கிறது போல் நாம் பூனில் சரியானபடி வளமாக போட்டிருந்தால்தான் நம்முடைய பிராரப்தமானது சரியான முறையில் வேலை செய்யும் நாம் பூனலை சரியானபடி போட்டுக்கல்லனா நம்முடைய பிராரப்தம் சரியானபடி வேலை செய்யாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதற்காக வேதத்திலேயே ஒரு சரித்திரம் இருக்குது ஒரு கதை இருக்குது அதை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த பூனலை யார் யார் எவ்வளவு எவ்வளவு பூனல் போட்டுக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது யஜோபவீத்தை ட்வேதாரியே சௌத்தேஸ்மா கர்மணி திருத்தீயமுத்தரீயூ வஸ்தாபாவே ததிஷியே ஏகைக்கூவீத்தியமிணோர்வயோ அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது ஆதாசிரமின்னா பிரம்மச்சாரிக்கு பேர் ப்ரமச்சாரிகள் ஒரு பூனல் போட்டுக்கணும் விவாகம் ஆயிடுத்துன்னா உபாசனம் முதலே ஸ்ரௌத்த ஸ்மார்த்த கர்மாக்கள்லே நமக்கு அதிகாரம் வருது அப்போது ரெண்டு பூனல் போட்டுக்கணும் நாம் எப்பொழுதும் மூன்று வஸ்திரம் கையில் வச்சுக்கணும் முதல்ல நாம் கட்டிக்கக்கூடியதான வேஷ்டி ரெண்டாவது நாம் இடுப்பில் சுற்றிக்கிறதான உத்தரீயம் மூன்றாவதாக ஒரு துண்டு வச்சுக்கணும் அதுக்கு திருத்தீய வஸ்திரம்னு பேர் இந்த மூன்று வஸ்திரத்தோடு தான் எப்பொழுதும் நாம் இருக்கணும் அப்படி மூன்றாவது வஸ்திரம் நமக்கு கையில் இல்லை அப்படின்னா அதற்காக ஒரு பூனல் போட்டுக்கணும் அப்படின்னு திருத்தீய முத்தரீயந்தூ வஸ்திராபாவே ததிஷ்யதே மூன்றாவது துண்டு கையில் வச்சுக்கலன்னா அதற்காக ஒரு பூனல் நீ போட்டுக்கோ அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி மூணு பூனல் போட்டுக்கிறது திருத்தீய வஸ்திரம்னு சொல்லக்கூடியதான மூன்றாவது துண்டு நம்ம கையில் இருக்குன்னா ரெண்டு பூனல் போட்டுண்டால் போகும் இல்லைன்னா மூன்றாவதாக ஒரு பூனலை போட்டுக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது அந்த யக்ஞோபவீதம்னு சொல்லக்கூடியதான பூனல் சுத்தமாக இருக்கணும் அது இல்லாமல் ஒரு தினம் கூட நாம் இருக்கப்படாது வினா யக்ஞோபவீத்தேனா தினமேகமபித்விஜகா ஒருநாள் கூட தேகத்தில் பூனல் இல்லாமல் இருக்கக்கூடாது பூனல் இல்லாமல் ஒருவன் இருந்தானால் புனஸ்வானோ பவிஷதி திரும்பவும் நாயாக பிறந்துடுறான் அப்படின்னு சொல்கிறது என்ன பிராரப்தம் அவனுக்கு வேலை செய்யாது பிராரப்த கர்மா இருக்கு புண்ணியகர்மா வேலை செய்யாது பாபகர்மாக தான் வேலை செய்யும் அப்போது பாபகர்ம பலத்தினாலே நாயாக பிறக்கும்படியாக நேருந்து போயிடும் ஆகையினால அதை போட்டுக்கணும் இதை போட்டுக்கிறதுல நமக்கு என்ன சிரமம் இருக்குது மெல்லிசாக நூல் மாதிரி தானே இருக்குது அதை போட்டுக்கணும் அதில் எதுவும் போட்டுக்கப்படாது அதில் ஒரு நூல் கூட சுற்றிக்கப்படாது பூனலில் அப்படி அதில் ஒரு நூல் சுத்தின்றாலோ அல்லது நம்முடைய கேசம் முடி இதனால் அதில் சுத்தின்றால் கூட உடனே அதை எடுத்துட்டு சாவித்திரியா தசகிருத்வோத்பிகி கையில் ஜலம் எடுத்துண்டு பத்து தடவை மந்திரம் ஜபம் சொல்லி தொடச்சிக்கணும் அந்த பூனலை அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது அப்படி நூலோ ரோமாவோ எதுவும் பூனலில் சுற்றிக்கப்படாது அப்படி சுத்தமாக இருக்கணும் அதில் வேறு எதுவும் நாம் போட்டுக்கப்படாது சதோபீத்தினா பாவியம் சதா பத்தசிகேனச்ச விசிகா அனுபவீத்த எத் ந தத் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது எப்பொழுதும் யஜ்னோபவீத்தம் சொல்லக்கூடியதான பூனலோடு தான் நாம் இருக்கணும் யார் பூணல் இல்லாமலும் சிக இல்லாமல் எந்த காரியத்தை செய்தாலும் அது ந தத்ம் அது செய்ததாகவே ஆகாதப்பா அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்றது அது மாத்திரம் இல்லாமல் வினா யிஃபையா கர்ம வினாய்பவீதத்த ராட்சசம் தத்தி விஜேயம் சமஸ்தா நிஷ்ஃபா கிரியாக யஜ்னோபீதம்னு சொல்லக்கூடியதான பூனல் இல்லாமலும் சிகையில்லாமலும் யார் எந்த ஒரு கர்மாவை செய்தாலும் அந்த கர்மா இராட்சசாலுக்கு போய் சேர்ந்துடுறது இவன் செய்த கர்மா இவனுக்கு துளிகூட பிரயோஜனப்படாமல் போயிடுறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகளை சொல்கிறது இந்த யக்னோபவீதம் விஷயமாக இதை அனைத்தையும் நாம் மனசில் வச்சுக்கணும் பூனில் சரியான முறையில் நாம் போட்டுக்கணும் எப்பொழுதும் போட்டுக்கணும் அது அருந்து போயிடுத்துன்னா உடனே இன்னொரு பூனல் மாற்றினுடணும் அருந்த பூனலையே போட்டுக்கப்படாது அதில் வேறு எதுவும் போட்டுக்கப்படாது அப்படிங்கிறதெல்லாம் நாம் மனசில் வச்சுக்கணும் இது சம்பந்தமாக ஒரு சரித்திரம் இருக்குது வேதத்தில் இந்த யக்னோபீதத்தினுடைய பெருமையை சொல்கிறது அந்த சரித்திரம் அது என்ன சரித்திரம் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்